தன்மேலான ஆதிக்குwidetilde வேதிருக்க கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலாவுக்கு எல்லா புகழும் தொழவாத்துனும் கர்ணமாரியீம் ஸலாமங்களும் சாந்தி பேறுகம் ரஹ்மத்துல் ஆலமீன் சையदुल முர்சலீன் ஷபியல் முஜனபி முஹம்மதுர் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர் கல்மீலிலும் அவர் தன் அனைத்து வலி முரைகலையின் சீரான மரவிலே பின் பஞ்சி நடந்த ஆல ஸஹாபுகள், தாபீன் கல் தபுத் தாபீன் கல்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 أبرا لكم يوذبك الي السيدون إذا نلمي رمضانك في <تصفيق> النالم كودة ربيندو يلي يندو سننال محمد بن منجد الرحمة الله يلي يصلي بيت أنقل الليا الله عليه عزيب تكري عني آلم عند آني آلمك تنين نلمي ينجل كودم يلمزي نامرندو بدأكود آذن هذا دعوذبار بن أفان رضي الله عنوهل شرف ميكي صحاباك اللي أولا بركة ولكتلي يه سوركتلي كوند ننمارا يمسلل پتت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 எங்கட நெலமே இப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் அலகார முறையில் சொல்லுகிறது யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிக்கா வல் மலாயிக்கத்து ஸஃபன் லா யதக்கல்லமுனா ইল্লামா அதினர் ரஹ்மான் வக்கால ஸவப மரம்னலிலே இந்த மலக்கிகளை எங்களுக்குள்ள உதவிகாக வைத்திரகிறானோ அதுரே மலக்கிகளும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே அணிவகுத்து நிப்பார்கள் சில ஆயத்திலே வருகிறது வரூ மலக்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்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 அல்லாவுடைய நல்லடியார்களே அபி இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை காபாவை கட்டுமாறு ஏவப்பட்டது காபாவை கட்டிவிட்டார்கள் காபாவை கட்டிவிட்டு கடைசியிலே அல்லாவிடத்திலே கேட்டது தெளிவான முறையிலே சொல்லுகிறது கடமையை நான் செய்து விட்டேன் நீ எதை சொன்னாலோ அதை செய்து விட்டேன் யா அல்லா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 அமல் நன்மைகளை பெறுவதற்காக வேண்டும் நாங்களும் நிலைமை சமுதாயம் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை தொழிலைக்கு பின்னால ஒரு வார்த்தை மனம் இல்லை எங்களிடத்திலே வேலை செய்கின்ற பணியாளர்களுடைய சம்பளத்தை கூட சீராக கொடுப்பதற்கு எங்களுக்கு மனமில்ல எங்களுக்கு உழைச்சி தாராங்கள அவர்களுடைய மனங்களை அவங்களுடைய வாழ்க்கையில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 அலிஸ்லாத்து வஸ்லாம் வருகிறார்கள் யாராவது வஃத்தாவினாங்களா அப்படி கேட்கிறாங்க ஏன் அப்படி கேட்கிறீங்க ஒருவருடைய வஃாத்துக்காக வேண்டி அரசியல தழும்பல் ஏற்பட்டிருக்கிறது காரணமாக வச்சுக்கிறீங்க யாராவது திடீரென ஒரு அவசரமான கொஞ்சம் ஒரு கவலையான ஒரு விடயத்தை திடீரென செய்கிற பொழுது ஒரு அதிர்வு ஏற்படுத்த செய்கிறது அதிர்ச்சி ஏற்படுகிறது حضر جبلية الصلاة <سؤال> والسلام يقولون يا رسول الله يا وفاتة ايناه ابراك وفاتك تاها هل يتعرفون عرش عذرن دا يتعرفون فالله عليه وسلم صنعه سعد بن معاد رضي الله وفاتة سبب العزة سبالك و تعالى صليبت صلى الله عليه وسلم صنعه ابن وده جنازة امك كبت تكترين يلوذن آير ملك القرم ده سبحان الله يلوذن آير ملك القرم ده إن الذين قالوا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 இதற்கு பின்னால் அது போன்ற பாவங்களிலே நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கூறுவது இதற்கு பின்னாலே உனக்கு பொருத்தம் இல்லாத வேலைகளை செய்வதற்கு என்னை விளங்க செய்து விடாது என்ற அடிப்படையிலே தான் நம் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து அஸ்லாம் இந்த அருமையான துவா கட்டது இதை கேட்க வேண்டிய பொறுப்பு எங்க இடத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடையாளர்களே நம்மளை பத்தாலா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 நல்ல மக்கள் எங்களுடைய மாதா பிதாக்களையும் குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவாய எங்களையும் அவர்களையும் தனகத்தில விடுதலை செய்யப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி வைப்பாய் இந்த நாட்டை ஒரு சுவித்தமான நாடாக ஆக்கி வைப்பாய அனைத்து இன மக்களும் வணக்கத்தினால் ஒற்றுமையோடு வாழக்கூடிய சுரப்புளை இரமாக ஆக்கி வைப்பாய் அங்கே அழித்த அருள் குறிவாயின்